அப்ப உலக நமக்கு நான்கு மூளைகளிலும் எட்டு எட்டு திசைகளும் வருகிறது தான் எண் திசைகளும் ஞான சம்பந்தான் எப்படி வரும் அப்படி கேட்டீங்கன்னா அது வந்து குடிச்சுட்டு புதிய ஆட கட்டிட்டு வரும் இல்லைங்களா திசைகள் என்ன பண்ணுதான் அது மாதிரி தம் சிவ திருமணம் செய்ய தவம் செய்ய மஞ்சன தொழில் புய்ந்தன மாசிறுள் கழுவி செஞ்சுடற்க ஒளிப்பட்ட ஆறரை மணிக்கு எட்டு திசையும் இந்த திருமணத்தை பார்ப்பதற்காக ஏற்கனவே குளிச்சுட்டு பொன்னாடை கட்டி அப்படி வந்து இருக்கு எனவே திசைகளே திருமணம் காண வருவது போட்டு ரொம்ப அடிமையா இருக்கு எனவே திசைகளே திருமணம் காண வந்தனவாக இருந்திருக்க என்று சொன்ன பரம்பு தம்பையின் எங்கனும் உள்ள பல்வளங்கள் நிரம்ப நிரம்ப முன் குணந்து என் திசையவர் நெருங்குதலால் தரம் கடந்தவர் திரு கலியானத்தின் வரம்பில் தன் பயன் காட்டுவது ஒத்ததுவையம் பாருங்க வரவங்க சும்மா அவங்க வெறுங்கையோட வர்றதில்ல கல்யாணத்துக்கு ஒரு மலர் எடுத்துக்கொண்டு வாழ்த்துறை வழங்கக்கா மொய் வைக்கணுங்காதீங்க மொய் வைக்கப்படாது அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் சொன்னாலும் மீண்டும் ஒரு நினைவுப்படுத்துறேன் நகரத்தாருன்னு கதறமே நகரத்தார் நகரத்தாரு தான் அந்த நெறி அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு இன்னொரு கல்யாணம் போனாங்கன்னா அந்த பணம் எவ்வளவு தெரியுமா வைப்பாங்க முதல்ல நால நாவா இருந்தான் அப்புறம் எட்ட நாவா இருந்து ஒரு ரூபாய் எவ்வளவு ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வந்தாலும் கூட இன்னொரு கல்யாணத்துல தான் தான் கல்யாணத்துக்கு போனாருன்னா ஒரு ரூபாய்தான் வைக்கிறது அதுக்கு மேல வைக்கிறதுல என்ன ஏ கேட்டா நீங்க வைக்கலாம் சார் இன்னைக்கு வந்து ஐம்பத்தோரு ஆனா அந்த குடும்ப வைக்க முடியாம போச்சுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க பாரு ஐம்பத்தோடு ரூபா வச்சா அஞ்சு அப்படி முடியும் என்ன லிஸ்ட் ஊற்றிக்கிட்டு அதனால எல்லாரும் செய்ய முடிச்சது என்ன கெட்டணா ஒரு ரூபாய் அதெல்லாம் ஒருத்தா வைக்கிறது ஆனா அந்த ஒரு ரூபாய் வைக்கலன்னு சொன்னா நிச்சயமா போயிட்டு ஏன் இப்படின்னா சுற்றம் போயிடும் சுற்றம் போயிடும் அந்த நெறியில அவங்ககிட்டதான் இருக்குங்களா நாம இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தி ஒண்ணு வச்சா அதான் அஞ்சு ரூபாய் வச்சா என்ன நினைப்பீங்க உங்களுக்கு மனசு கவலைப்படும் இது ஏன்பு எல்லோரும் பொழுது ஒரு ரூபாய் அதான் நகரத்தாற்று ரொம்ப அருமைப்பாடு பின்பற்ற பின்பற்றணுங்க யாருக்கும் மன வருத்தம் ஆனா அந்த ஒரு ரூபாய் தன்னுடைய தாய்மாமன் பொண்ணு வைக்கலன்னா ரொம்ப கோயிச்சு வாங்க அது தெய்வம் இல்லை இன்னொரு அருமைப்பாடுன்னு சொல்லிருக்கிறேன் அவங்ககிட்ட தீட்சை பெறுவதற்கு ரெண்டு மடங்கள் தனியா இருக்கு ஒரு திருமணம் இருக்குது பெண்குலத்துக்கு ஒரு திருமணம் இருக்குடி பக்கத்துல ஒரு பத்து மயில ஒரு மைல் இருக்குது நாலஞ்சு மைல் இருக்குது பெண்களுக்கு தீட்சை பெறணும்னா அந்த சன்ன்கள் தீட்சை பெறதுன்னா அந்த சன்ன இப்படி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக தீட்சை பெறுவதற்கென இரண்டு படங்கள் இருப்பதும் கூடுமானவரை தீட்சை பெறுவது திருமணங்கள்ல பெறுவதுதான் ஆயிரம் இருந்தாலும் ஏன்னா அவங்க இந்த பாரம்பரியத்தில் வர்றாங்க தினமும் விடாம சிவம்பூச்சி செய்யறாங்க மூன்று வேலையும் அது மாதிரி கொள்ளுகிறார்கள் அதனால செல்ல நான் பேருடைய திருக்கரம் போல் அவருடைய திருவாயிலிருந்து நல்ல அருமையான தூய திருமணங்கள் இருந்து அவர்களால் தேர்ச்சி அப்படி பெறவும் செய்யணும் பெற்றதை விடாமல் செய்யவும் வேணும் பெற்றதோட நினைத்திருக்கிறது பெறவும் வேணும் பெறுவதை செய்யவும் வேணும் அருமையா இருக்கு நமக்கு எல்லாம் திரும்பங்க தர்மிய ஆசனம் என்ன துறை ஆகணும் இருக்கும் அது கூட அவங்க என்ன அது அறவை பார்த்து அவங்க கிட்ட இருக்கிறது நல்ல தினமும் செய்வ பூஜை செய்வதனால அந்த சிவபூஜை செய்த கையோடு அப்படி வந்து செய்வாங்க அது ஒரு பெரிய பெரும்பான்மை இப்ப தர்மிய ஆசீனத்துல இருந்தா அந்த சிவ பூஜை ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படி அவங்க பத்து மணிக்கு தொடங்கி சிவ எல்லாம் முடித்துட்டு பேசவே மாட்டாங்க எல்லாம் சாட்சியா அப்ப போய் குளிச்சுட்டு நாளே உட்கார வைத்து அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க நான் கூட ஒரு பெரிய தவறு இது வரைக்கும் செய்வதகாசி போன பிறகுதான் அந்த புத்தி எனக்கு வந்தது சிவகாசி போனது ஏழு ஆண்டுக்குள்ளதான் போனோம் ஆனால் சிவகாசியில இன்றைக்கும் நம்ம யார் வீட்டையாவது அந்த நாடாளு சமுதாயத்தை மற்றவங்க வீட்டுல உடம்பு சுவியும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க யாரையும் கூப்பிட வேணாம் தானே ஒருவர் ஒருவர் யாரு சிலுவை போட்டவர் ஏமா ரெண்டு நாளா தும்புறீங்க நீர் போட்டுருக்கு பாவம் ஐயோ வருத்தப்படுகின்றதே நான் இங்க கர்த்தாக நான் பூஜை பண்ணுறம்மா என்று அந்த அம்மா கிட்ட பகுதியில் உட்காந்து கர்த்தாவை பூஜை பண்ணுவாங்க நம்ம சிவகாசியில பண்ணி ஒரு அஞ்சாறு நாள் மெதுவாக தீட்சை எடுத்துக்கிவூன்னு சொல்லியே சொல்லியே செய்து நினைக்கிறேன் இப்பதான் சொல்லி பெரியவர்களே வணக்கம் அனுஷ்டானம் பெறாதவர்கள் மீண்டும் பெறணும்பது படிவோடு பேர் அரைச்சு தர்ம ஆதி தீட்சு நம்முடைய ஆன்மா அது மாதிரி குருவினால் உதேசிக்க பெற்ற போதுதான் நம்முடைய புனித தன்மை நம்பிக்கை மணிவாக இருக்கே தானே சிவாய நம்ம ஏன் அதற்கு சொல்லப்படாத யாருதான் தெரியாது மந்திரம் தெரியலப்பா அது யார் வாயிலாக எப்படி எப்பொழுது வரணும்னு தெரியணும் மந்திரம் தெரியாதான் தெரியும் நூலறிவு இருந்தாலும் தெரியும் நூலறிவு பயன்படாது அம்மா தான் சொன்னாங்க அம்மா தான் சொன்னாங்க நூலறிவு பேசி நுழைவில் திரிகள் பல்கலைக்கழகம் பட்டமளிப்புலாதார் பிரிக வணக்கம் இறங்கிட்டாங்க போதுங்க வெறும் புஸ்தறி வச்சு பேசிட்டு இருக்காரு கட அதனால பயனாய திருமந்திரத்து சொல்லுங்கள் அதனால் ஆய சிவபூஜையும் செய்யுங்கள் பெருமான் சளிப்புள்ளுவர் திருவள்ளுவரை போட்ட பட பிறப்பெண்ணும் பேதமை நீங்க தெரியும் சுதந்திர சொன்ன நீ முட்டிறப்பணும் நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு அறிவு அறிவுங்க எது ஆகுமோ அதை கடிப்பறிப்பத பகுத்தறிவு அறிவு உங்களுக்கு என்ன இலக்கணம் இதான இலக்கணம் சென்ற செலவிடாது தீது ஓரி நந்தின்பால் வீப்பது அறிவு அது பகுத்தறிவு மனம் போன போக்கள் போயிட்டு இருக்காமி எது வேண்டாதோ நிறுத்தி வருவது பகுத்தறிவு எங்களுடன் ஞானிகளை பகுத்தறிவு நீ கண்டுபிடிச்சீங்களை எது பகுத்தறிவு எது இது ஈடு தரும் எது ஈடேற்றாது ஈரேற்றாதை மெதுவாக நீக்கி ஈரேற்றுவதை மெதுவாக உயர்த்தி திடீர்னு முடியலன்னா திருவள்ளுவர் அங்கே யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் அதான் கிழிப்படி சொன்ன மாதிரி இருக்கு கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விடா தம்பி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புட்ரா தம்பி பற்றுகை பற்றத்தாண்டி இவனை விட பகுதிகழ்ச்சி விட்டீங்கல பழக்க வழக்கீதியாக இருந்த ஒன்று சந்தர்ப்பேன் கூடுமானவரை தீர்ச்சை பெறாதவர்கள் தீர்ச்சி பெற்ற கூடுமானவரை தீர்ச்சி பெற்றவர்கள் சிவபூஜை எடுத்துக் இருப்பது நல்லது நல்லது அப்பதான் பன்னீர் திருமுறை ஓதனுடைய பையன் சொல்லிய பாட்டின் பொருள் உணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி கீழ் பல்வரும் ஏத்த பணிந்து எனவே பாருங்க இப்ப ஏன் திருமணம் நாள்ல எப்படி சொல்றீங்க நீங்க இந்த திருமணமே அதுலதான் நிறைவு பெறுது அதனால இந்த திருமணம் நிறைவு எங்கே அங்கதான் திருமணம் நாம்தான் அதுவும் திருமணம் தானே திருமணம்னு என்ன பிரிந்திருந்த ஒன்று ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு ஆண் எங்கோ ஒரு பெண்ணுங்களா இந்த ஆண்மாங்கிற ஆண் பிரிஞ்சிருது எல்லா பிறப்பும் எங்க செல்வர் சிவபுரத்தில் எங்கையா போவோம் அடிக்க அந்த பெருமான் திருவிடியை அடையுது பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ பேச மாட்டாங்க உடல் திருமணம் உயிர் திருமணம் திருமணம் நிச்சயார்த்தம் பண்றது நூத்தி பதிமூணு நூத்தி பதிமூணு எத்தனாவது நூத்தி பதிமூணு வேடி நடந்து நம்ம இந்த பக்கத்து கூட என்ன பண்றது அதனால எனவே பயன் என்னவென்றால் இந்த ஆன்மா விடாமல் திரிவைந்தெழுத்து சொல்லணும் அது குருவருள் பெற்று செய்வது நல்லது ஒன்று ஞானத்தை ஒருத்தர் அறிவிக்க அறிவதுதான் ஞானம் அதனாலதான் அறிவிக்க அப்படி உணர்த்த அந்த அறிவிப்பது தக்காராய் நல்ல குருஞ்சி ஆய் இருப்பது அப்படி பெறுவது சொல்றோம் அதனால் இந்த நூத்தி பதிமூணு வேள்வியில கற்றதனாலாய பயணங்கள் வாலறிவன் மற்றால் தொழாரணி அப்ப வாலறிவன் மற்றால் தொழுதால் தான் தொழுகின்ற பயிற்சி பெறுவதுதான் இந்த கற்றதனாலாய பயன் இரண்டாவது குரல் இவரை போய் ஒண்ணும் இல்லாமல் சகார அன்னைக்கு பெறுவது ரொம்ப நல்லது சிவராத்திரி ரெண்டு பேரும் அல்லது மாச்சி மாதத்துல சோமவாரம் இங்க கிழமை அருமையான அருமையா இப்ப என்ன இந்த மறுநாள் காலை காலையில அப்படியே கதிரவன் தோன்றினான் கதிரவன் தோண்டவுடனே என்ன வருதுன்னாரு தங்கள் வாடுவேனவரும் திருஞான சம்பந்தர் மங்களம் திருமண எழுச்சியின் முழக்கன்ன துங்க வெந்திரைச்சூறி வடை ஆர்ப்போடு சூழ்ந்து பொங்கு பேரோடி எழுந்தது புனரி பாருங்க இங்க எல்லா கல்யாணத்துக்கும் யாரார் வந்தாங்கன்னு நீங்க சொல்லும் ஐயா பெரிய நகர வந்து அரசியல்வாதிகள் வந்தது பெருசு நம்ம சொல்றோம் நம்ம ஞானசமுதிர கல்யாணத்துக்கு யார் வந்தது பெருசுனாரு யார் வந்தது பெருசு சேர்க்கிறார் இல்ல மாண்புமிகு அமைச்சர்னு ஆமா அவர் என்ன பண்ணா இப்பொழுது சூரியன் எழுந்தான் அவன் வருகிறானான் எங்கல்யாணத்து அடுத்தது பார்த்தா எட்டு திசைகளும் சேர்ந்தனமா சேர்ந்து எட்டு திசை என்ன பண்ணிச்சு காலையிலிருந்து நீராடி நீரும் ஆடி எல்லாம் சீர்காழிக்கு வருது மாப்பிள்ளையோட போகணுமா அந்த ஆச்சால் படுத்து நேர பொண்ணுக்கு போய் சாப்பாடு சாப்பிடுறது இல்ல மாப்பிள்ளையோடவே போவையா அப்படிங்க எனவே எல்லாம் சீர்காழி எட்டு திசைகள் வருது இந்த மாதிரி திருமணத்திற்கு உங்க அவர் வந்தார் இவர் அடுத்தது பரம்புதம் உள்ள பல்வளங்கள் நிரம்ப முன்குணர்ந்து என் திசையவர் நெருங்குதலால் எட்டு திசையில் இருக்கோ அங்க அவர் அவர்களும் தமக்குரிய அன்பளிப்பாக போடு உண்டான எனவே எட்டு திசையில் இருக்கிறவர்களும் அவரவர்கள் அன்பளிப்பு கொண்டாடுவதால சீகாலில் என்ன இருக்கிறாரு என் திசையில் உள்ள வளங்கள் எல்லாம் அங்க இருக்க எங்க சீர்காலியில் இருக்கிறவங்களுக்காக தெரியுமா மிகச்சிலர் அறிவர் மிகச்சிலர் அறிவர் அதனால தங்கள் நங்கள் வாழ்வன வரும் திரு ஞான சம்பந்தர் மங்களம் திருமண எழுச்சியின் முழக்கென்ன துங்க வெந்தலை சுரி வலை ஆட்போடு சூழ்ந்து பொங்கு பேரொலி முழக்குடன் எழுந்தது புனரி இனி ஏழு கடல்களும் வருகின்றனவா எங்க ஞான ஆமா மற்றவங்க வரும்போது சும்மா வருவாங்களா நல்ல அருமையா மேலதாளங்கள் நல்லா வந்து முழக்குடிகளோடு வருவாங்க அது போல இங்க என்னன்னாரு அந்த எட்டு பேருத்தில கடல் வரும்போது அந்த கடல்ல இருக்கிற சங்குகள் இருக்கிறனவா அந்த சங்குகள் முழங்குதான் சங்குகள் முழங்குதான் அப்படி சங்குகள் முழங்க ஆரவாரத்தோடு எட்டு கடலும் சீகாடிக்கு வருகிறான் எது ஞானசம்மதியாக சிவ சிவன் அளக்கரு ஏழு ஒன்றாம் எனும் பெருமையுலகம் விளக்கு மாமன விடாவுடன் விரைந்து செல்வன துளைக்கில் வேதியர் ஆகுதி தொடங்கிடாமுண்ணம் வளர்க்கும் வேதியில் பலஞ்சுடி தெழுந்தது வன்னி பாரு தீக்கடவுள் தீக்கடவுள் புறா வரணும்னு வந்தா இங்க என்ன எல்லாம் வைதிக முறையில நல்ல பெரிய யாகங்கள் வளர்த்து நல்லா அந்த நெய்யை ஊட்டி அந்த மந்திர விதியினாலே அந்த ஒளி எழுகிறதாம் இல்ல அது அங்கிருந்து வருகிற அந்த நெருப்பு அக்னி என்ன பண்ணாரா இங்க வந்து ஜோதி ஜோதியா எரியுதான் என்ன திருமணத்துக்கு வந்தோம் சும்மா வரலாமா நமக்கு இருக்கிறது ஒளி அந்த ஒளியோடு எல்லாருக்கும் எனவே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஒளி எல்லாம் யார் எல்லாம் நெருப்பு தீக்கடவுள் தீக்கடவுள் எனவே தீக்கடவுளுக்கும் திருமணத்துக்கு வந்த இவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை போச்சுன்னு கேட்டீங்களே தானே வர்றவங்க அவருக்கு பத்திரிகை அடிக்கணும் எவ்வளவு அடிக்கிறது லட்ச லட்சம் அடிக்கணும் அதனால அதெல்லாம் இல்லை அப்படியே அவங்களும் காதில் கேட்ட உடனே தெரிஞ்சு அப்படியே வந்துட்டு எனவே தீக்கடவுளும் இங்கே சீர்காழிக்கு வந்தார் சந்த மென்மலத்தாதனி நீருமை தரித்து கந்த மேவு பண்டு ஒழுங்கனும் கண்டிகை பூண்டு சிந்தை தூய அன்பர்களுடன் திருமணம் போத மந்தசாரியின் மனம் குணந்தெழுந்தது மறுத்து பின்ன தீ கடவுள் வந்தார் இப்ப காற்று காற்று கடவுள் வரா அவர் எப்படி வர்றாருனாரு நீருமை தரித்து பாருங்க திருக்கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா ஞானசுகர் கல்யாணத்துக்கு இப்ப நம்ம பெரிய கல்யாணத்துக்கு போகணும்னா எங்க புத்தியங்களை விட்டு போகாது கான்விகேஷன் போகணும்னா நீங்க இந்த ஆடை எல்லாம் இருக்கக்கூடாது பட்டம் பட்டம் இருந்தது அதற்கென ஒரு உடை இருக்கு அது ஐநூறு பேர் போட்டு போட்டு அவன் வேறு எல்லாம் பட்டம் உடனே அதை காசு கொடுத்து வாங்கி அதை போட்டுக்கிட்டு எங்க வீட்டு அப்பதான் இவர் எம்ஏ முதுகலை மாணவர்களுக்கு எல்லாம் முதுகலை வேறு போய் அவர் பட்டம் வாங்குவார் இந்த பட்டம் வாங்கிறது இந்த உடை எப்படி மாத்திரீங்கல்லப்பா எங்க சீர்காழி தனியான திருமணத்துக்கு போறது கல்யாணத்துக்கு என்ன பாத்துருங்க எல்லாம் போய் நீராடி எல்லாம் நீராடி அப்புறம் எல்லாரும் கண்டி நேபாள உருதுழாக்கம் ஐயா இல்லேன்னு சொன்னா இந்தாங்க உருதிராக்கம் வச்சுருங்க போட்டுங்க நீங்க போட்டுங்க நீங்க போட்டுங்க அப்படிங்க எனவே சீர்காழி திருமணத்துக்கு போறவங்களுக்கு என்ன ஆடைன்னா ஆடை உடை மேல் துந்து அப்பெல்லாம் சட்டைதான் பனியன் கூட பின்னால வந்ததுதான் அதுவும் குளிர்வாளத்தில் போட்டுவாங்க அது எதுக்குன்னா அந்த குளுருக்கு போகுது நீங்க அந்த வயசானவங்க கலது போட்டு தண்ணியில போட்டு கும்மி போடுறதான் ஏன் அதுவே உங்களுக்கு மிகை அதை இன்னொரு துண்டு இடுப்பில் கட்டிருப்பாங்க மூன்று வேஸ்ட் அதான் சிறப்பு இன்னொரு துண்டு மேல போட்டிருப்பாங்க கலெக்டர் எவ்வளவு கட்டுவாங்க தந்தையார் கிராம கர்மன் தான் இந்த மூன்று ஆடை தான் சட்டவே போடுவார் கிடையவே அருமையா தென்னி எழுந்துதான் போயிருவாருமே அவன் வந்து அவன் தான் விடுறான் நாம நாம குளத்தோட போடுறோம் ஏன் அவன் குளத்துக்கு இருக்கிற நமக்கு இல்லையே மக்கள் கிடா கூட அதனால ஆனா எல்லா தனித்தோட்டமும் இருக்கு ஆனா எல்லாம் சொல்லுவான் அதுதான் எல்லாம் வந்தா ரெண்டு மாசத்துலேயும் புரியா ஆங்கிலம் எழுதுவார் அருமையா எழுதுவார் உனக்கு தெரியல நீ போய் அந்த கிராம கருத்து அதனால அந்த காற்று எப்படி வந்ததுன்னு கேட்டா அருமையான திருநீர் அணிந்து கழுத்துல கண்டிகை கொண்டு அருமையா வந்துதான் எங்கே தீர்காதிக்கு இன்னும் என் திசை திறத்தில் புகழிவன் மண்டும் அத்திருமண எழுச்சியின் அணிவாய்ப்ப கொண்ட வெண்ணிற குரு சுடர் கொண்டல்கள் என்ன வெந்திரி வெண்க்கடி நிறைத்தது போன்றது விசும்பு என் திசை திறத்து யாவரும் எட்டு திசையில் இருக்கிற யாரும் கேள்விப்பட்டாரோ அத்தனை பேரும் வந்துட்டாங்க வந்தா எல்லாம் சீர்காழி சீர்காழி திருமண எழுச்சியின் அணிவாய்ப்ப கடைசியில் இன்னைக்கு கல்யாணம் இல்லை என்னமோ கல்யாணம் வேற பத்தரை மணிக்கு தான் நடக்கும் போகுது இப்ப ஞான சம்பந்தர் தீர்காடி விட்டு புறப்படும் கூட நாமும் போகணும் அவரோட போகுது நல்லது இப்படி போவதற்காக பெண் நிற கொண்டல்கள் என்ன மேகங்கள் அப்படியே அங்கங்க அப்படி தவழ்ந்து வந்து பாருங்க பெண்ணை பெண்மையான மேகங்கள் அது ஆங்காங்க இருந்து அப்படியே சூட வருகிறார்களாம் இல்ல இப்படி வந்து தீர்காடியை நிரம்பினார்கள் ஏழை இன்னலம் யாவையும் எழுச்சி முன்காட்டும் காலை செய்தியனை முற்றிய கவுனியர் பெருமான் அங்கு ஒரு அருமையான குறிப்பு காலை செய்தியனை முற்றிய திருமணத்துக்கு வேண்டிய அதெல்லாம் போனுவதற்கு முன்னாலே ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானம் செய்து சிவ செய்துதான் அவர் வந்து எதையும் ஆரம்பிப்பார் எனவே காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிறைவுபடுத்தி நீ கல்யாணம்னால் அதுக்கழகு போன விடக்கூடாது சிவசிவ கல்யாணம் கிடக்குது போன உள்ளான் ஆனா அது கிடக்குது போற்றாதி போக்கிற அதனால அப்படி போற்றாதே ஆற்ற நாள் போக்காமல் போற்றிருந்த நாள் ஆக இருக்கும் அதனால செய்தியினை முற்றிய கவுனியர் பெருமான் இப்ப பரிமையில உரையில இருந்தார் என்ன பண்றது என்ன போடுறது மக்கள்லாம் உரையில விடாது என பொதுவகையால் கூறினார் நித்திய ஒழுக்கமாக இருக்கிற நாள் வழிபாடு என கொள்கிற அருமை செய்கின்ற செயல் அர்த்தம் பொதுவா செய்கின்ற செயல் என்ன அர்த்தம் அந்த பேசி வேணாம் இது என்ன எனக்கு இது வேணாம் இந்த மோதிரத்தை நல்லா இது வேற வேணும் இதை போடுறது இல்ல என பொதுகையால் கூறினார் எனும் இன்று நாள்தோறும் செய்கின்ற வழிபாட்டு முறைகளை குறிக்கும் எனவே அந்த நாள்தோறும் செய்து வருகின்ற வழிபாடாகி அந்த முற்றிய பிறகு கவுனியர் பெருமான் இங்கு செய்தார் மூலமாகிய தோணி மேல் முதல்வரை வணங்கி அப்பா அந்த உள்ளத்தில் இருப்பதெல்லாம் யாரு அவர் என் உள்ளம் கவர்கள் வந்து என்று முத முத சொன்னாரே அந்த உள்ளங்க அவர்கள் வன் தான் உள்ளத்தில் இருக்கு ஆதலால் அவரை இணைந்து கொண்டே இந்த வேதையெல்லாம் செய்து அவர் நினைந்தவாறே மனதில் கொள்ளுகிறாராம் திருமான் இப்படி மனத்தின் மேல் செல்வா இப்பதான் திருமணத்துக்கு என்ன பண் என்ன செய்யணும்னு கேட்டார் காடி வேதியர் குழா தொடும் கலந்து சூடும் அன்பர்கள் ஏனையோர் துதைந்து முன் செல்ல யாரு முன்ன போறாங்கன்னா வேறு எல்முனை உற்றார்கள் முன்ன போறாங்க இது அதுக்கப்புறம் சின்னாலே போகுது தேவையில் தலம்னு எங்கேயாவது இருதா இருக்கான்னு தாய்மானார் வாக்கில மூர்த்தி தலம் தீர்த்தம் அந்த அவர் தான் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் சொன்னது பதி பதி பதி என்றுதான் சொல்லுகிறான் எனவே திருப்பதி செலவு என்றுதான் சொல்லுகிற தலையாத்திரையவே தமிழன் பெறமுடி படிக்க மாட்டான் படித்தால் அதில் அழிந்து விடுவான் வீட்டின் வரமாட்டான் வாழ்வியல் பிறமொழி படிக்க மாட்டான் படிச்சான் அதில் அழிஞ்சு வர மாட்டேன் ஆனா பிறர் பிறகு யாராவது இருக்காங்களா இன்னைக்கு ஆங்கிலத்திலே தமிழன் தமிழ்நாட்டை ஆண்ட இந்திய எத்தனை சொற்கள் ஆங்கிலத்தில் கலந்திருக்குது ஆனால் ஆங்கிலேயம் வந்ததுனால தமிழ் கலந்து இருக்குது என்ன பிரதர் சௌக்கியமா அப்படின்னு பிரதர் ஆங்கிலம் சௌக்கியமா வட சொற்க நல்ல வேலை திருநெல்வேலி பகுதியில் என்ன அண்ணாச்சி அவங்களுக்கு அது நல்ல வேலை வந்து அண்ணாச்சின்னு வந்து அண்ணாச்சி அடித்தடவசியுடைய மலைங்கிறது உயர்ந்த மலை அண்ணா நிமிர்ந்து இருக்கிற மலை இப்படி உம் விசும்பு ஏன ஏழை என்ன மனத்திற்கு மேற்கொள்வார் காடி மாநகர் வேதியர் கலந்து சூடு அன்பர்கள் ஏனையோர் துதைந்து முன் செல்ல வாழி மாமரை முழங்கிட வளம்பதி வணங்கி சீர்காடியே வணங்குகிறாராம் ஏன் இதுதான் நிறைவான வணக்கம் இனி ஆமா சிவ சிவ அது அவருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது தேக்கடாருக்கும் பின்னால அந்த வரலாறு பின்னே பண்ணதுனால தெரிஞ்சது நமக்கு தெரியும் ஆனா அந்த ஆன்மாவுக்கு வளம்பதியை வணங்கி மீண்டும் வருக வணக்கம் நன்றின்னு போட்டிருந்தது அந்த இடம் வந்து வந்த சரி அப்பதான் அந்த எல்லை அதனால காடிப்பதி வணங்கிபுர பெருமாணி காளி மாநகர் வாழ்க காளி மாநகர் கடவுளையே போட்டி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாராம் நீடல் எனவே அந்த சிவிகை இதுவரைக்கும் எது பயன்பட்டது தலையாசிரிய பயன்பட்டது அதுவும் பெரும் புண்ணியம்தான் சரிங்களா இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் செல்வதற்கும் பயன்பட்டது எண்ணில் நல்ல கதிக்கும் பயன்படுவது சிவிகையில் ஏறி அங்கு ஆற்றால்புறம் சென்ற பிறகு மீண்டும் ஒரு சிவிகை ஏறு இல்லை அதனால அந்த செலவு நேப்பும் இதுதான் நிறைவானது பதிவணக்கம் நிறைவானது இனி அந்த பல்லக்கில் ஏறுவதும் நிறைவானது இது நமக்கு தெரிகிறது அவருக்கு அது தெரியாது அதெல்லாம் ஏறினார் ஏறினார் ரொம்ப அருமை யான வாகனம் ஏறுவார் யாரும் ஏற்கொள்ள காணமாயிய தொங்கல் பிச்சம் குடை கவரி மேல் நெருங்கிட விசும்பினும் நிறத்தினும் எழுந்த வானது முழக்குடன் மங்களையங்கள் அவருடைய ஏறி அமருகின்ற பொழுது கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலும் எல்லாம் கெட்டி மேல போதாமூர்த்திகள் பூழியர்கோன் வப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி போற்றி பூழியர்கோன் இப்படி அந்த முழக்கெல்லாம் முழங்க சிவிகை மேற்கொண்டார் மங்களயங்கள் தங்கு தாரை பெரும் காலம் தாளம் வங்கியம் ஏனை மற்றும் தொலைக்கருவிகள் எல்லாம் பாருங்க தொலைக்கரு புல்லாங்குளமாக புல்லாங்குழிச்சு நமக்கு திருமறையோடு நம்ம கோபால் அப்புறம் நான் சொல்ல சரி எங்க திருமுறையோடு வர்றது நடராஜ ஓதுவாரு அவருக்கு பழக்கம் அவர் அப்படியா பரவாயில்ல அவங்க ரெண்டு பேர் தான் அப்படி இருந்தது ஏன்னா அவங்க பாருங்க அடைஞ்சு போன யஜமான சுவாமிகள் திருப்பணந்தாள்ல அந்த அவரை அழைச்சு தொலைக்கருவியை கத்துங்கப்பான்னு அதனால சிலர் ரொம்ப பையங்க ரெண்டு ஒரு பையன் கத்துக்கிட்டான் ஆனா வீணை கத்துக்கொண்டது தான் பல பேர் கத்துக்கொண்டாங்க வீணையும் வச்சிருந்தது மாலையில இசையோடு கூட்டி பாடும் அழிஞ்சு போன சொன்னா இசையோடு கூட்டி போடுறதுனால தமிழ் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு அது மட்டுமே இருப்பா மாலையில அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அதுல நீங்க இந்த பெங்களூர்ல ஜெயராமன் ஒருத்தர் போனாரு நீங்க நிறைய பெரிய பொம்மை எல்லாம் தெரிஞ்ச முடியாது என் கல்லூரி பையன் ஒரு பையன் அங்கே திரு நம்ம இதுல திருப்பந்தால மூணு மயில நடந்து வந்து படிச்ச அப்படி எனவே இப்படி எல்லா ஒழியும் இன்னிசை வீணையர் யாடினர் ஒருவாள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் உருவால் துண்ணிய பெணைமலர் கையினர் உருவால் தொழுகையர் அழுகையர் தொழகையர் உருவால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் உருவாள் இப்படி எல்லாம் அதை வச்சுங்களேன் எனவே இவ்வாறெல்லாம் அப்படி கூடவே அவர்கள் வர எங்கனும் எழுந்தது மங்கள திருமணம் மல்க எங்கனும் எழுந்து மல்க திருமணம் எழுந்ததன்டே போதையர் குடல் சூழ் வண்டின் குழா தொழில் ஒரு பெண்கள் ஒவ்வொரு பெண்களுடைய கூந்தல் இருக்கிற மலர்களை கண்டு ஒரு லட்சம் லட்சம் வண்டு வருதான் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் மட்டுமா வருகிறார்கள் அவங்க கூந்தலோடு ஒரு இரண்டாயிரம் வண்டுகள் வருது ஒவ்வொரு பெண்களையும் இப்படி பார்த்தா வண்டு அது பாட்டு கூட்டமா முடியும் அதனால இப்படி யார வண்டினங்கள் குடாத்தொரு வருவாய் வேதியர் வேதவாய்மை மிகுமொழி ஒருபால் மிக்க வேதங்கள்ல தெரிந்தவர்கள் எல்லாம் அவர்கள் ரொம்ப அருமையாக சக்தி கர்க்கம் ரூபாட்சம் சகிவாகம் சட்டான பாவையே குக்குடத்வகம் இப்படி அவங்க சுலோகம் எல்லாம் சொல்லிக்கிட்டு போறாங்க இப்படி ஒரு பக்கம் அடுத்தது ஏத மில்விவஞ்சி வீணை யாழ் ஒளி ஒருபால் அருமையா வீணையெல்லாம் வாசிக்கின்றவர்கள் யாழ் வாசிக்கிறப்படியெல்லாம் ஒரு பாலம் நாதமங்கலங்கள் கீத நயப்பொலி ஒருபாலாக நாதமங்கலம் குழிக்கரை பிச்சப்பா மேளம் அதே போல திருவாவூர் இதெல்லாம் இருந்தாங்க அரியன் பராமரம் கிளாரன் இருக்கணும் டி கே சி இவர் என்ன என் கேசியா நாலு மணி நேரம் இல்ல ஏழு மணி நேரம் பாடினாலும் தொண்டை இழைக்காது ஆனா பாடுகின்ற ஒரே ஒரு கேள்வியை சேர்ந்தாங்க இனி ஒரு அவர் அவர் இப்படி எல்லாம் நாத மங்களங்கள் கீத நயப்பொலி ஒரு பாலாக பின்னினை விழுங்க மிக்க வெந்து இல் பதாகை வெள்ளம் கண் வெறி படைப்ப மிக்க கதிர்வெறி கவரி காணும் மகிழ்ச்சியில் அந்த காலத்துல என்ன செய்வாங்களா அவரவர்கள் மேலாட இருப்பாரு அதை எடுத்து அப்படியே உதருவாங்க அது அவங்கள மகிழ்ச்சி ஆர்வம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இந்த துண்டு எழுப்புறது ஒரு பக்கமா இருக்கும் ஒரே பிள்ளையாவே இருக்குதான் இது இவங்க துண்டு நாள் கவரி வச்சிருக்கவங்க அருமையான முத்து விதானம் பெண் முறையாளி மணி பொற்காளி அப்படியே திருவாரூர்ல தியாகராஜர் புறப்பட்டார்னா ரெண்டு பக்கமும் பெண்கடந்துட்டு என்ன செய்வாங்க முத்துவிதானம் இங்க அப்படிதான் அறிஞ இவரு ஐயா பல்லக்கில போறார் ஞான சம்பந்தர் தியாகராஜாவும் அப்படியே முத்துவிதான் பல்லக்கில் வருவாராம் மணி பொற்க அடியாசும்போது இவங்க வீசும் போது அவங்களது இப்படி வந்துடும் இவங்களுக்கு முறையாலே வீசுவாங்க ரெண்டு மோதிங்க இப்படி எல்லாம் இது நடந்தது எங்க திருவாரூர் ஆனா இது எங்க பாடப்பட்டது சிவசிவ சிவசிவ பூம்புகரு அதுதான் தலைவரோ ஆனா எல்லாரும் எங்கேயே பாடப்பட்டு எல்லா தேவாரங்கள்லயும் பன்முறையா இருந்தாலும் தலைமுறையா இருந்தாலும் திருவாரூர்னு போட்டிருக்கோம் ஆனால் அந்த பதிப்புல தான் திருப்பூரூர் அணுகி வர எங்கே திருவாரூர்ல இருந்து அந்த வழிபாடு தெரிஞ்சு வர்றாரு நாமக்கருக்கு ஏற்கனவே ஞானம் சம்பந்த அந்த பூம்புலூர்ல இருந்து இவர் வர்றாருன்னு கேட்டு அப்படி எதிர்கொள்ள வருகிறார் இவரும் வருகிறார் அவரும் வருகிறார் இதோ திருப்போலூர் ஊரில் தங்களை வருக வருக என வரவேற்கிறது அந்த இடத்துல நிற்கிறார் ஞானசம்பந்தன் இவரும் வணக்கம் குடுது எங்கிருந்து திரும்பியனி வருகிறது என திருவாரூர்ல இருந்து அங்க திருவாரூர்ல என்ன அப்படின்னா அடாராரா என்று கேட்க அப்பொழுது பாடியது எனவே இடம் கூறி விளக்க திருப்பும்புகளூர் எல்லையில் இருந்து பாடியது என்று சொல்லுவோம் உண்மையான படித்தார் அதுக்காக தான் அந்த பதிப்பு போட்டோம் இப்ப நாமக்கரு வேலை செய்யறோம் எப்படியாவது எனவே திருநாவுக்கரசர் பாடின பாடல் எங்கே பாடப்பட்டது அப்படி தெரியும் அது போல் வேயு கோரி எங்கே பாடியது ஊரசர் தான் எங்க பாடு திருமலை காட்டுல எப்ப பாடுது திருமறைக்காடு உள்ள வழிபாடு செய்துட்டு அங்க புலச்சிரையாரம் இவரும் அனுப்பிச்ச அந்த பாண்டி வரல தூது வந்தாரு வந்து அவங்களை சரியா நான் வர்றேன் போங்க சொல்லிட்டாரு சொல்லிட்டு மீண்டும் போய் வழிபாடு செய்தார் செய்துட்டு வர்றார் இவர் நாவுக்கரு அங்க இருக்கிறார் அந்த கோபுரத்தினுடைய அடியிலும் போது அடியேன் மதுரைக்கு மதுரையார் இது மாதிரி வர்கள் அடியுக்கு தெரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்லை அடியனாவது உடன் வர்றேன் சொல்றார் முதல்ல வேண்டாம் என்றார் அல்லது அப்புறம் அல்லது போனோம்னா நான் அடியு போறேன் இல்லது அடியு உடன் வருகிறேன் அந்த ஆற்றல் எழுந்திருந்தார் இல்லை இங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் அப்பதான் சோழி பங்கன் விட முண்ட கண்டன் கூறி வளர்க்கணும்னா பெரிய புராணம் தான் காரணம் பெரிய புராணம் இப்படி வரவே இருந்த அதே போல மானினியர் வெடி மாதராய் மடிக்கமாக மதுரையில் பாடியதுன்னு போட்டிருக்கோம் மதுரையில் எப்ப பாண்டது சிவசிவ மதுரையில் அரண்மனையில் ஞானச தெரிய அந்த முகத்தில் இருந்து தெரிஞ்சதை பார்த்து இது பாண்டிய மன்னர் அவையில் பாடப்பெற்றது என்று சொன்னாலும் அப்படி என்ன இந்த ஞான பொடந்த நல்லபடியா இருக்கணுமே இந்த பாவிகள் செய்வாங்களே நெருப்போச்சு வேலை வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அது தெரிஞ்ச உடனே இவருக்கு மனசில் இருக்கு திருவள்ளுவர் ஐயப்படாத உணர்வானி தெய்வத்தோட புகழல் ஒருனுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய உள்ளத்தில் இருக்க தெரிஞ்சு கொள்ளவன் தெய்வம் இது தெய்வமே தான் அந்த அந்த மங்கை முகத்தை பார்த்தவன் நீ அப்படி ஒரு குறிப்போ ஒரு மாதிரி இருந்த அச்சப்படமா இருந்தது மாதராய் பழுதி தேவி ஒரு பாலன் இங்கிவன் என்று நீ பறிவேத்திரே நான் எங்கேயா சந்திக்கிறேன் ஆனை மாமலை ஆதி ஆய இந்த மூணாவது இப்படிதான் பாடியிருப்பாரு இடங்களில் பல அல்ல ஏனே திரு ஆலவாயர் நிற்கழி தான் இந்த அருமையான அமைப்பு அவர் திருவடி வாழ்ந்த இது போல ஆழ்வாரல் பாடலேன்னு வருத்தப்படுறாங்க பயணம் ஐயோ எங்களுக்கு பன்னெண்டு ஆழ்வார்தான் பாடினாங்க இந்த பன்னெண்டு ஆழ்வாரலம் எங்கே எப்பொழுது எந்த இடத்தில் பாடுனாங்கன்னு இல்லையே ஒருவர் அந்த பதினால் வரலாறு என்னமோ நம்ம கொடுத்து வச்சோம் அனுபவிக்கணும் அனுபவிக்கும் அந்த அனுபவம் தான் இதெல்லாம் இல்லாம எங்க நமக்கு பதிமூணு வேண்டும் இதை தோற்றுவித்த பெரியவர்கள் இப்பொழுது இருக்கிற குருமகாதன் அதனால நினைக்கணும் திருமறை முற்றுவது என்பதற்கு ஒரு வடிவு கொடுத்தவர்கள் தருமையாதின குருமூர்த்திகள் தான் போய் கால உட்கார்ந்து படிச்சுட்டு மத்தியான திருக்கடகுடத்தில் போய் படிச்சு திருவாரூரம் என்றால் அது இன்னிசையோடுதான் படித்த வேண்டும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்தான் விளங்க வேண்டும் இந்த இரண்டும் கூடும் பொழுதுதான் முற்றோதல் முழுமையான ஓதலாக ஆகும் என்று வடிவு அதுக்கு ஒரு புண்ணிய வணக்கம் செலுத்தணும் அது என்னமோ திருப்பணந்தான் ஓய்வு பெறறதுக்கு முன்னையே எண்பத்தி எட்டுல ஓய்வு பெற போறேன் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுல முடிஞ்ச தர்மியாஜினத்துக்கு ஆமா எண்பத்தெட்டுல முடிஞ்சது நான் இந்த சார்ஜ் கூட கொடுக்கல முதல் ஒரு பதவியெல்லாம் கூட கொடுக்கல அதுக்கு முன்னே நல்ல நாள் இருக்கு வந்துடுங்கன்னு சொல்லி இவங்க என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க சரி எங்க எங்க போக்கும் வரவும் புணரும் நிலா புண்ணிய நீ காக்கும்ி திருப்பனந்தால முற்று வர ஞாய நீங்க இங்கேயும் முற்றுதல் பண்ணணும் பெரிய நான் நடத்தணும் வாரம் ஒரு தூரமாவது வரணும் இங்கே திருப்பணந்தாள சரி ஏன்னா நான் வளர்ந்த இடம் அல்லவா வாழ்ந்த இடம் அல்லவா அதனால அங்கே அதனால் இப்படி எல்லாம் அப்பதான் சொல்லுச்சு போன உடனேயே கொடுத்தது என்னன்னா திருமொழி முற்றுவத முதல் முடி நாங்க எல்லாரும் போல செய்யறோம் நம்ம ஆஜீன திருக்கோயில் போயிட்டு வந்துருங்க காலையில உட்காரங்க ஒன்பது மணிக்கு இன்னைக்கு ஒரு திருமுறை முடிச்சிடும் போகும் சாயந்தரம் வரும் தாயாரட்சிக்கு தானும் வந்து பூஜை பண்ணிட்டு இதுவரை கேட்ட செய்திகளின் தாலம் முதல் திருமறை பத்து ரெண்டு மணி நேரம் பேசும் அப்படி பனிரெண்டும் முடிச்ச பிறகுதான் இப்படி சொல்லிச்சு சரி இங்கும் போறீங்க அதுக்கு பன்னோடு ஓதவாமூர்த்தி படிக்க நீங்க விளக்கம் அப்படி சொல்லணும் அப்படி சொன்ன உடனேதான் திருச்சியில மூக்க பிள்ளைவர்கள் தான் முதல் முதல் நான் செய்யறேன் அவர் ஏழரை ஆண்டு யாராவது அப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் திருச்சி அடுத்து அடுத்துதான் நம்ம இங்கே நம்ம தென்னார்காடு மாடு திருவாதிரை அப்படிங்க அதன் பிறகு ஈரோடு இப்ப சிவகாசி இப்படி படி இப்ப மதுரையில செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சு போன நம்ம சன்னானம் எ சொல்றது அப்படின்னு இல்ல இல்ல மதுரையிலேயே அவங்களையே கைவரிச்சுட்ட போது நாமெல்லாம் எம்மாத்திரம் சிவஜிவ வாங்க வாங்க திருமணத்துக்கு எனவே இப்ப சிவகை மேல அவர் வர இந்த சங்குகள் எல்லாம் முழங்க பொங்கிய ஒளியின் ஓங்கி பூசுரர் வேத கீதம் எங்கனும் எழுந்து மல்க திருமணம் எழுந்ததென்பே திருமணம் எழுந்தது தேய்க்கலாம் அருமையான சந்த சொல் திருமணம் தான் விவாக சோமுகூர்த்த பத்திரிகை அங்க அதனால திருமணம் ரொம்ப அருமையான சொல் கோதையர் குழல்வல் குழாத்தொலி ஒருபால் கோல வேதியர் வேதவாயினி மிகுமொழி ஒருபால் மிக்க ஏதவில் விவஞ்சிவீனை யாழோடி ஒருபால் ஏத்தும் நாத மங்கலங்கள் கீத ஒருபால் வை பின் நினை மிக்க வெண் துயிர்ப்பதாக வெள்ளம் கண் வெறி படைப்ப மிக்க கதவிரி கவரிக்கான அதுக்காகதான் வந்தோம் கவரி வீசவும் அவர்களும் தாம் தான் மேல் போடுத்திருக்கிற அந்த மேலாடையை அப்படி எடுத்து மகிழ்ச்சிக்காக சிறவும் இப்படி எல்லாம் வர மண் இயமணி பூ நீடும் அரிசனம் அலிந்தவற்பின் எண்ணிலா வண்ணத்தூசின் பொதிப்பரப்பெங்கும் நானு பாருங்க அங்கே அவரவருடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நறுமண பொடிகளை அப்படியே லேசா தூவாங்களாம் அதனால இங்க கீழ இருக்கிற மண்ணின் தூசி மேலவராதான் இவர்கள் விண்மீல் தூகுண்ட அந்த மங்கள மூக்களை அது ஒண்ணு கெடுக்காது இது வந்து மூக்க அடிக்க முடியும் பார்த்தா அந்த நறும நம் அப்படி கவனத்துக்கொண்டே போக சீர்காடியில் இருந்து சிகியோடு மான்கோள் தாங்கும் கிடைக்கும் ஆசானம் செல்வார் அருமை அது என்னன்னா அந்த காலத்துல நாம படிக்கிறது வேற அவங்க படிக்கிறது ஒப்படைச்சிருவாங்க பையன் விளையாடிட்டு மம்ப விளையாடிட்டு விளையாடிப்பான் இந்த பூநூல் போட்டுட்டா காலையில காயத்தறிஞ மாலையில காயத்தறிஞ அப்போ அவங்க அந்த சமய ஒழுக்கத்தை எத்தனை வயசுல கட்டு கொடுக்கறாங்க ஏழு வயசுல நாம எது எத்தனை வயது வரைக்கும் எடுத்துக்காம இருக்கிறோம் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துல தூத்துக்குடி அம்மா ஒருத்தர் சைவ சத்தான படிச்சவங்க தெரியுமா பேரு தான் இப்ப இருக்கிறாங்க அவங்க பையன் அமெரிக்கா போறேன் அந்த மாதிரி அப்பதான் ஓய்வு பெற்றாங்க அமெரிக்கா நீ போறேன்னு சொன்ன உடனே ஒண்ணு நீ கீழ்ச்சியை எடுத்துக்கிட்டு சிவ எடுத்துக்கிட்டு தான் போகணும் அங்க அமெரிக்காவிலயும் செய்யணும் செய்யறதுன்னா போகலாம் சரியமானு செஞ்சுட்டு இப்ப பையன் இருந்து அமெரிக்காவிலே தினமும் அனுஷ்டானம் சிவ பூஜை செஞ்சுட்டுதான் அங்க அப்படி சூட்டு போட்டுக்கெட்டு போட்டுக்க எந்நிலையில் இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் வந்து மரவாமை பொருளைச்சு அருமையானிருக்காரு சூட்டும் போட்டதுனால அனுஷ்டானம் என்னாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரம் மரவா அமைப்பது அதெல்லாம் முக்கியம் அமெரிக்கா போய் அந்த பையன் தெரியுமா இவங்களும் அந்த தம்பி நலம்பெருக்கு சொக்கநாதர் திருவருள் என்று எழுதிட்டு அடி நான் சொன்னதுல ஆமா சரி ஒத்துக்கிறோம் ஒங்களாவது இருபத்தஞ்சு மணி நேரம் தான் உங்களோட அது நீங்க பாடம் எடுக்கிறான் ஒரு மணி நேரமா ஒன்றரை மணி நீங்க இருபது மணி இருக்கீங்க அஞ்சு மணி நேரம் போக மீதி பத்தொன்பது மணி நீங்க தான் இருக்கீங்க பொறுப்படுத்திக்கொண்டே இருக்காரு ஆச்சால் புறமில்ல அதனால இங்கே வகையறு பகையும் செற்ற மாதவர் இயல்பின் மல்க பாருங்க புகைபடும் வேள்வி செந்தி இல்லுடன் கொண்டு போவார் ரொம்ப அருமை நாப்பத்தி ஆண்டு விவரம் தெரிஞ்ச பிறகு பூநூல் அணிந்த பிறகு வாதியாரோடவே இருக்கணும் பையன் அவருக்கு வேண்டிய தொண்டு செய்துகிட்டே இருக்கணும் அப்புறம்தான் வீட்டுக்கே வரணும் இதெல்லாம் வச்சிருக்காங்க நீங்க அவ்வளவு வேணா ஆசிரியனுடைய அந்த அந்த அரவணைப்பில் அவனுடைய அறநெறியில் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தணும் அதில்